கதை கேட்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் லக்ஷ்மி நாகராஜன் தம்பதியை பற்றின அழகான கதைத்தொகுப்பு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் இது உங்கள் ஃபேவரெட் ஷூ கை கேட்கலாம் வாங்க வித் மீ ஆர்ஜி வனிதா அவங்க கூட பேசிகிட்ருக்கேன் லக்ஷ்மி இந்த உலகத்தை விட்டு போனதுக்கப்புறமும் பிரசாத் தாத்தாவுக்கு துணையாக இருக்கணும்னு லக்ஷ்மி கேட்டுக்கிட்டாங்க ஆனால் தன்னோட அம்மா தன்ன கூப்பிடும்போது அந்த குழந்தையோட மனசில் என்ன எண்ணங்கள் ஓடிச்சுங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் டே செல்லகுட்டி கண்ணா நீ அம்மா கூட பாம்பே வந்துடுறியா அது ரொம்ப பெரிய ஊர் உசுரவுசுரமாக கட்டடமெல்லாம் இருக்குது அங்கே நீ கேட்டதெல்லாம் கிடைக்கும் உனக்கு விளாடுறதுக்கெலாம் நிறையா இடம் இருக்குது வந்துடுறியா நம்ம போயிடலாமா ஹம் நான் எங்கேயும் வரமாட்டேன் நான் தாத்தா கூட தான் இருப்பேன் நாகராஜனுக்கு கண்ணில் கண்ணீர் நிறைஞ்சு நின்றுச்சி ஆனாலும் மனசை நிதானப்படுத்திக்க வேண்டிய நிலைமையில் இருந்தார் இவன் போயிடக்கூடாதுன்னு மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் ஓடிட்டே இருந்தது தாத்தா பாவண்டா தனியாக உன்னை பார்த்துட்டு அவர் எப்படி சமாளிப்பார் ரொம்ப கஷ்டப்படுவார் அதனால் நீ அம்மா கூட வந்துடு சரியா அப்பா இருக்காங்க உனக்கு ஒரு தம்பி பாப்பா பிறக்க போகுது எல்லோரும் ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு தன் சேர்த்து அணைச்சு ராஜி பிரசாத் கிட்ட பேசிட்டு இருந்தா எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியாத இடத்துல நாகராஜன் இருந்தாரு அவளோட வார்த்தைகள் நாகராஜனுக்கு திரும்ப திரும்ப மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது தனியா இருந்துக்கிட்டு எவ்வளவு கவனமான வார்த்தைகள் இனி நீ வாழ்க்கை தனியானா இருக்கணுங்கிறத உறுதி செய்யும்படியா இருந்தது அந்த வார்த்தைகள் இருந்தாலும் இன்னொன்று எத்தனை நாளைக்கு கடைசி நாள் முழுக்க அவன் தன் கூடையே வரப்போறது இல்லையே அவனுக்கும் தன்னோட தாய் ரொம்ப முக்கியம்தான் ஒரு தாய்மையோட மென்மை அவனுக்கு கண்டிப்பா கிடைச்சே ஆகணும் அந்தந்த வயசுல அந்தந்த பருவத்துல அடைய வேண்டிய அனுபவங்களை அனுபவிச்சுதான் ஆகணும்னு முடிவெடுத்தார் ஆமா பிரசாத் அம்மா சொல்கிறது தான் சரி நீ பேசாமல் பாம்பே போய்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னான் நாகராஜனோட மடியில் ஓடி வந்து உட்காந்தான் ஒன்று தனியாக விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு பாட்டி சொன்னாங்கள்ல தாத்தா நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பித்தான் அமைதி நீ இடித்தது அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் ராஜி ராஜகோபால் பிரசாத் நாகராஜன்னு அவங்களோட சேர்ந்து நிறைய கூட்டங்களும் இருந்தது ஆரம்பத்துல பிரசாத் முரண்டு பிடிச்சாலும் அப்புறம் தன்னோட வார்த்தைகளால மயக்க வச்சாங்க ராஜி ஜன்னலோரம் ஏறி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த கூட்டத்திலாம் பார்த்து அவன் கொஞ்சம் கொஞ்சமா வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சான் புறப்படுற நேரத்துலதான் நாகராஜன் ராஜி ராஜிக்கிட்ட சொன்னார் ராஜி என்னம்மா இந்தாமா மாங்கா ஊருகா ஏதுமாம்மா இது இது உங்கள் அத்த லக்ஷ்மி உனக்காக பண்ணது அவ உன்னை பார்த்து இதை நேரடியாக கொடுக்கணும்னு நினச்சா அந்த கொடுப்பன அவளுக்கு இல்லை இதை நீயே வச்சுக்கோமா சரிங்க மாமா அப்படின்னு சொல்லி வாங்கிட்ட பிரசாத் அழுதுட்டே இருந்தான் இருந்தாலும் நாகராஜனுக்கு அங்க நிக்கிறதுக்கு தைரியமும் இல்லை பிரசாத்தை சமாதானப்படுத்துறதுக்கு மனசும் இல்லை தன்னோட நடைய கொஞ்சம் வேகப்படுத்த ஆரம்பிச்சாரு பிரசாத் தாத்தா தாத்தான் கை நீட்டி ஜன்னல் வழிய கத்திட்டே ஆனாலும் அவனோட அந்த சத்தம் ரயில் என்ஜினோட அந்த இறைச்சலை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்தது அவனோட அந்த அழுகை குரல் காற்றில் கரைய ஆரம்பித்தது பெரிய பெரிய ஒளிப்பான்களோட சத்தத்துக்கு மத்தியில் அவனோட சத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக காணாமலே போயிடுச்சு எல்லா நினைவுகளையும் தாண்டி தம் பேருனை திரும்பி பார்த்தபடி நடிகை வேகப்படுத்தினார் நாகராஜன் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற படிகளில் வேகமாக மேலே ஏற ஆரம்பித்தார் இருந்தாலும் ட்ரெயின் புறப்படும் கொஞ்ச நேரம் வரைக்கும் அவரோட மனசு அங்கிருந்து நகலை இடம் கொடுக்கவே இல்லை அமைதியாக அங்கேயே உட்கார்ந்தார் நாகராஜன் தம் பேரன பார்த்தபடியே பிரசாத் காற்றுல தாத்தாவுக்கு பறக்கவிட்ட முத்தங்களை தம் மனசோட ஏந்திக்கிட்டார் அவரோட மனசில் உடனே ஒரே எண்ணம் இதுவாக இருந்தது லக்ஷ்மி அவ போனப்பறம் மதிப்பு இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டார் உறவுகளுக்கு மத்தியில் வெறும் பொம்மையாக தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டார் ரயில் நகர ஆரம்பித்தது பிரசாத்தோட பயணம் வேறொரு பாதையில் தொடங்க ஆரம்பித்தது நாகராஜன் அந்த படியிலேயே அமைதியாக காத்திருந்தார் அப்படின்னு சொல்லி ரைட்டர் இன்றைக்கி கதையை முடிச்சிருக்காங்க பாசங்கிற வலைக்குள்ளே இந்த உலகம் ஏங்கிக்கிட்டு தான் இருக்கு இல்லையா உறவுகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி நாமும் அந்த உறவுகளுக்குள்ளே தான் இருக்கும் மீண்டும் ஒரு அழகான கதைத்தொகுப்போடு உங்களை சந்திக்கிறேன் அது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஃபேவரட் ஆட்சியை வனிதான் கூட பேசிட்ருக்கேன் இனிய உறவுகளையும் இனிய உறக்கங்களையும் எப்போவுமே உங்கள் பக்கத்திலே வச்சுக்கோங்க நேர்களை இது நமது மகிழ்ச்சி பண்பலை ஆனந்தத்தின் அலைவரிசை மீண்டும் கேட்கலாம் உங்க ஃபேவரட் ஷோ கதை கேட்கலாம் வாங்க வித் மீ ஆர்ஜே வனிதா கூட குட் நைட்